நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமறுத்தலுக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பால மேலு ஸ்கின் ராஷஸை மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க ஸ்கின் ராஷஸ் கை எடுக்க அக்கல் தொடைப்பகுதி மார்பகத்துக்கு கீழ் பகுதியில அரிப்பு ஏற்படும் அதை போக்குறதுக்கு தயிர் அந்த இடத்துல பூசி வச்சிருந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தாலும் ஒரு கப் தயிர் தினம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஸ்கின் ராஷஸ் நீங்கிவிடும் என்னென்ன இயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்